அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து எஸ் மனுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நல்ல நட்பு தத்துவம் இதை சாக்ரட்டிஸ் ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தார் அப்போது ஒருவர் வந்து ஐயா மிகவும் சிறிய வீடு கட்டுகிறீர்களே உங்களுக்கு இது போதுமா என்று கேட்டார் அதற்கு நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் இந்த சிறிய வீட்டை நிரப்புவதற்கே உண்மையான நண்பர்கள் எனக்கு கிடைப்பார்களா என்று சந்தேகமாயிருக்கிறது என்றார் ஆம் நட்பு என்கிற உன்னதத்தை வாழ்வில் ஒருமுறையேனும் சுவைத்து அனுபவித்தவர்கள் ஒரு மட்டுமே இருக்க முடியும் நட்பு முகமாக இருக்க வேண்டும் ஒருபோதும் முகமூடியாக இருக்கக்கூடாது தகப்பனை போன்ற அறிவுரையையும் தாயை போன்ற கனிவையும் சகோதரனை போன்ற பாசத்தையும் அளிக்க நண்பர்கள் நட்பை கண்ணாடியாக மாற்றி நம்மை பிரதிபலிக்கிறார்கள் நாமும் நல்ல நட்பை வளர்ப்போம் நட்பின் மேன்மையை வாழ்வில் அனுபவிப்போம் நன்றி